நமது நற்றினை வானொலியில் குரல் தரும் நீதி வழங்குபவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் ஓய்வு பெற்ற நல்லாசிரியை திருமதி ச தேர்மொழி முத்துக்குமாரசாமி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு குரல் எண் பனிரெண்டு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கே துப்பாக்கு துப்பூவும் மழை மழை உண்பவர்களுக்கு நல்ல உணவை உண்டாக்கி தந்து தானும் ஓர் உணவாகும் பெருமையை உடையது மலை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை ஒரு நாள் கனமழை காரணமாக பள்ளிக்கு ஒரு வாரம் விடுமுறை விட்டிருந்தனர் மீண்டும் இன்று பள்ளி திறந்திருந்தனர் மாணவ மாணவிகள் உற்சாகமாக பள்ளிக்கு வந்தனர் காலையில் மழை நின்று சூரியன் முகம் காட்டியிருந்தது ஆனால் மதிய வேளையிலேயே மீண்டும் மேகம் சூழ்ந்தது மழை பொழிய தொடங்கியது மீனாவின் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டது உஷா அவளிடம் என்னடி மீனா கப்பல் கவிந்தது போல் உட்கார்ந்திருக்கிறே என்று கேட்டாள் பின் என்னடி நாசமா போன மழை இப்படி பேஞ்சி கெடுக்குது ஏற்கனவே ஒரு வார படிப்பு போச்சி, மறுபடியும் மழை பெய்ய தொடங்கிடுச்சு என்றாள் உஷா அவளிடம் அப்படி பேசாதே மீனா இந்த மழை மட்டும் இல்லைனா உலகத்தில் உள்ள உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது நமக்கு உணவு கிடைக்கிறதே இந்த மழையினால தான் அதோட நாம் அருந்திர நீரையும் மழைதான் நமக்கு தருது என்றாள் உஷா மீனா தலையாட்டி ஏற்று உஷா தொடர்ந்து மழைய பழிக்காத ஆசை தீர பெய்து தீர்க்கட்டும் கிடைக்கிற நேரத்துல நாம் படிச்சுக்கலாம் என்றால் உஷா ஆமாம் நாம் யாரையும் ஒருபோதும் பழிக்க கூடாது மேலும் தண்ணீரை பழிக்கவே கூடாது அனைத்திற்கும் ஆதாரமான தண்ணீரை பாதுகாப்போம் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் நீர்வளத்திற்கு ஆதாரமான ஏரி குளம் குட்டை வாய்க்கால் இவற்றை தூர்வாரி நீரை சேமிப்போம் வளமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுக இதுவரை உங்களுக்கு குரல் தரும் நீதியை தந்தவர் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் இருந்து திருமதி தேன்மொழி முத்துக்குமாரசாமி அவர்கள்